திரு மியூர் இளங்கோயில் சுவாமி திரு சகல புவனேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு மேகலாம்பிகை அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி ஐம்பத்தி ஓராவது திருப்பதிகம் இது திருச்சி திருமணம் கோயிலும் தோன்றிய கோயிலும் பலகுலமீய தூர்த்தோடும் கோயிலு கோன்றிய கோயிலு வேற்று கோயின் பலகுலமீய தூர்த்தோடும் பாய்ந்த பாய்ந்த குளிர் புஞ்சடையரற்கு ஏற்றும் கண்டீர் இளம் கோயிலே கூட்டம் பாய்ந்த குளிர் பூச்சடையு ஏற்றம் கோயில் கண்டீர் இளம் கோயிலே இளம் கோயிலே இளம் கோயிலே இளம் கோயிலே பந்தனை அடைக்கும் அடித் தொண்டர்கள் அடித்தொண்டர்கள் வந்தனை அடைக்கும் பந்தனை செய்து தொண்டர்கள் பந்தனை செய்து பாவிக்க நில்கிறவன் னை திருத்தும் திருமியத்தூர் எந்தம்மை உடையார் இளங்கோயிலே எந்தம்மை உடையார் இளங்கோயிலே இளங்கோயிலே பஞ்ச ஓதும் பரமனார் பஞ்ச ஓதும் பரமன அஞ்ச ஆனை உரித்து அனல் ஆடுமார் அனல் ஆடுமார் நெஞ்சம் வாழி நினைந்து இரு மியத்தூர் எந்தம்மை உடையார் இளங்கோயிலே மியத்தூர் எந்தம்மை உடையார் இளங்கோயிலே இளங்கோயிலே நாறும் மல்லிகை செண்பகம் வேறு வேறு விரித்த சடையடை விரித்த சடையடை ஆறு கொண்டு உகந்தான் மியத்தூர் ஏறு கொண்டு உகந்தார் இளங்கோயிலே உங்கள் தார் இளங்கோயிலே வெவ்வண்ணத்து நாகம் பெறுபவே கவ்வண்ண கனல் விரித்து ஆடுவரு செவ்வ வண்ணம் திகள் திருமியச்சூர் எவ்வ பிரான் இளங்கோயிலே பிராணம் கோயிலே பொன்னம் பொன்றையும் பூவணி மாலையும் பின்னும் செஞ்சடை மேல் குறை சூடிட்டு பொன் गंजडई मेल फिरै सूडीत फिरै सूडीत फिरै सूडीत मिन्नुम मेघलयालोड मीयतु इन्न NaN अगलर इडम कोइले मिन्नुम वेगलयालोड मी படைகுள் பூத தன் பைங்கொன்றைத்தாரினன் தன் பைங்கொன்றைத் தாரினன் சடைகுள் வெள்ளத்த சாந்த வெண்ணீற்றினம் விடை கொள் ஊர்தியின திருமியச்சூர் இடை கொண்டு நின்றார் இளங்கோயிலே படைகுள் பூத தள் பைங்கொண்டைத்தாரினம் இளங்கோயிலே சடைகுள் வெள்ளத்தல் இளங்கோயிலே சார்ந்தவன் நீட்டினம் இளங்கோயிலே விடைகல் ஊர்தியினான் இளங்கோயிலே திருமியச்சூர் இளங்கோயிலே இடை கொண்டு ஏத்த நின்றார் இளங்கோயிலே இளங்கோயிலே ஆறு கொண்ட சடையினரு தாமும் ஓர் வேறு கொண்டதோர் வேடத்தராகிலும் ஆறு கொண்டு ஒடு மியச்சூர் ஏறு கொண்டு உகந்தார் இளங்கோயிலேயே ஆறு கொண்ட சடையினர் மியச்சூரிலோயிலே தாமும் ஓர் வேறு கொண்டதோர் வேடத்தராகிலும் மியச்சூரில்கோயிலே கூறு கொண்டு உகந்தாலோடு கூறு கொண்டு உகந்தாலொடு மியச்சூர் ஏறு கொண்டு உகந்த இளங்கோயிலே இளங்கோயிலே வேதத்தான் என்பர் வேள்வி உள்ளான் என்பர் புதத்தான் என்பர் புண்ணியன் தன்னையே கீதத்தான் கிளரும் திருமியற்றூ ஏதம் தீர்க்க நின்றார் இளங்கோயிலே இளம் கோயிலே ஏற்றம் கோயில் கண்டீர் இளங்கோயிலே எந்தம்மை உடையார் இளங்கோயிலே ஏறு கொண்டு உகந்தார் இளங்கோயிலே எவ வண்ணம் பிரான் இளங்கோயிலே மியச்சூர் இன்னழகலர் இளங்கோயிலே மியச்சூர் இடை கொண்டு எத்த நின்றார் இளங்கோயிலே மியச்சூர் ஏறு கொண்டு உகந்தார் இளங்கோயிலே ஏதம் தீர்க்க நின்றார் இளங்கோயிலே இளங்கோயிலே ஏதம் தீர்க்க நின்றார் இளங்கோயிலே நா நா நா யா யா கண்டன் கயில மாலை தன்னை எடுக்கல் உட்க திராவணங்கீடர கடு கண்டன் கயிலாய மாலை தன்னை எடுக்கல் உட்க இராவணங்கீடர இராவணங்கீடர மேயடுகல் உற்ற இராவணன் வீடரடுகல் இன் தி வெகுண்ட வால்மீயச்சூர் விடுகல் இன் தி வெகுண்ட வால்மீயச்சூர் விடுகல் தீர்க்க நிந்தார் கிடம்